நன்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் பேசுற நேத்திக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நாட்டோட மிக முக்கியமான நாள் எப்படின்னா அந்த நாள்லதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திர இந்தியாவோட முதல் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க இன்னைக்கு அந்த அஞ்சல் தலை வெளியிட்டு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 ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் பதிமூணு மெம்பர்ஸ் இந்த நீதிபதிகள் பதினஞ்சு நீதிபதிகளோட பதவிக்காலம் வந்து ஒன்பது வருஷம் இந்த பதினைஞ்சு நீதிபதிகள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்கன்னா ஐநா சபையோட பாதுகாப்பு குழுவில் இருக்கிற அஞ்சு நிரந்தர உறுப்பு நாடுகளும் தற்காலிக உறுப்பு அப்புறம் ஐநா பொதுக்குழுவில் இருக்கிற நூத்தி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 இதுதான் அவங்களோட முதல்கட்ட பணி இந்த நீதிமன்றத்தில் இந்தியா சார்பா தேர்வு செய்யப்பட்ட முதல் நீதிபதி வந்து பி என் ராவ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்வு செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆர் எஸ் பாதக்ங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டார் இன்னைக்கு தல்வீர் பண்டாரிங்கிற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 ஸோ நெதர்லாண்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த அனைத்துலக நீதிமன்றம் சார்பா முதல் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க இத தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுலையும் ஆயிரத்தி அதே நாடு அஞ்சல் தலைகள் வந்து வெளியிட்டுச்சு சின்ன நாடுகளா இருக்கிற கேமரூன் அப்புறம் மாலி இந்த ரெண்டு நாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த நீதிமன்றத்தோட இருபத்தி அஞ்சாவது வந்து சிறப்பிக்கிற மாதிரி அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டாங்க ஐநா சபை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலயும் சார்பா ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அடுத்ததா நெதர்லாண்ட்ல இருக்கிற இந்த நீதிமன்றம் கட்டிடத்தோட பேர் வந்து பீஸ் பேலஸ் இந்த கட்டிடத்தை பெருமைப்படுத்துற மாதிரி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 இப்படி அஞ்சல் தலைகள் வந்து அனைத்துலக நீதிமன்றம் அது உள்ள கட்டிடம் அப்புறம் அதன் நீதிபதிகளையும் தன்னோட அயராத பயணத்தில் பெருமைப்படுத்திட்டு இருக்கு ஸோ அந்த அஞ்சல் தலையோடு மேலும் பயணிப்போம் நன்றி வணக்கம்